608 சப்தமாக காற்றுந்தவனாக சைதான் புறமுதுகுட்டி ஓடுகிறான் பாங்கு சொல்லி முடிந்ததும் திரும்பி வருகிறான் தொழுகைக்கு இக்காமத் கூறும்போது ஓடுகிறான் இகாமத் சொல்லி முடிந்ததும் முன்னோக்கி வந்து தொழுகையாளிக்கும் அவனுடைய மனதிற்கும் இடையில் இருந்து கொண்டு தொழுகையாளி அதற்கு முன்பு வரை நினைத்திராத விஷயங்களை எல்லாம் அவருக்கு நினைவூட்டி நினைத்து நினைத்துப்பார் என்று சொல்லிக் கொண்டிருப்பான் தொழுகையாளி தாம் எத்தனை ரகாத்துக்கள் தொழுதோம் என்று சந்தேகம் ஏற்படும் அளவிற்கு சைதான் அவ்வாறு செய்து கொண்டிருப்பான் இதை அபோஹுரேராரது எல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்